வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நானூத்தி அறுபதாவது செய்தி சேவை மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்களம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தை அனுமதியின்றி இன்றி இயந்திரத்தை கொண்டு சென்றதாக திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்றால் டி டிவி தினகரன் மனது வைக்க வேண்டும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் மூளையில் இருந்து புற்றுநோய் கட்டியை அரசு மருத்துவர்கள் அகற்றி சாதனை புரிந்துள்ளனர் தமிழகத்தில் நடந்து முடிந்த இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து இந்தியா டுடே நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் அரவக்குறிச்சி திருப்பரங்கொன்றம் உட்பட இருபத்தி தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக மூன்று இடங்களிலும் பதினாலு தொகுதிகளில் திமுகவும் ஐந்து தொகுதிகளில் கடுமையான போட்டியும் நிலவும் என தெரிவித்துள்ளன தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற தகவலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மூன்றாம் தேதி திறக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹைட்ரோ திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவுறுத்திட தஞ்சாவூரில் வரும் நாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அனைத்துக் கட்சி சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுவதாக அக்கட்சியின் லெட்டர்பேடில் கே எஸ் அழகிரி அறிக்கை அனுப்பியதாக சமூக வலைதளங்களில் பரவ அது காங்கிரஸ் தரப்பில் டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் காங்கிரஸ் மற்றும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் ஆசிரியருக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமம் தெரிவித்துள்ளது சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு பின்பற்ற வேண்டிய வியூகம் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்றுவது போல் சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் பரவும் வீடியோ போலியானது என தேர்தல் ஆணையம் விளக்கம் டெல்லியில் முலாயம் சிங் மற்றும் அகிலேஷுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மேற்கொண்டு ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சிபிஐ யில் து ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் பணியாற்றிவரும் வரும் பெண் விமானி ஒருவர் மூத்த விமானி மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியுள்ளார் ஐதராபாத்தில் கடந்த மே ஐந்தாம் தேதி பெண் விமானிக்கு மூத்த விமானி பயிற்சி அளித்த இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது 44 நாலு பேர் மோடி மீண்டும் பிரதமர் ஆக வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளனர் என கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகி உள்ளன வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் வாக்கு ஒப்புகை சரிபார்க்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டு எதிர்கட்சி தலைவர்கள் செவ்வாய்க்கிழமை தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டனர் அகமதாபாத்தில் ரூபாய் அறுநூறு கோடி மதிப்புள்ள போதைப் பாகிஸ்தானிய படகு இந்திய கடல் எல்லைக்குள் கடலோர காவல்படை கைப்பற்றினர் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் இருபத்தி தேதி வெளியாக உள்ள நிலையில் மத்திய மந்திரிகள் அனைவரும் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் மரணமடைந்தவர்களுக்கு ஒரு ரூபாயில் இறுதிச் சடங்கு நடத்த தெலுங்கானாவின் கரீம் நகர் நகராட்சி திட்டமிட்டுள்ளது உலகச் நியூசிலாந்தில் கிறிஸ்ட் சர்ச் துப்பாக்கிச் சூட்டில் கைது செய்யப்பட்ட பிரண்டன் மீது தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை நகல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்று ஒரு மாதமாகிய நிலையில் அந்நாட்டில் கத்தோலிக்க பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் மக்கள் எவரேனும் பசி என்று சென்றால் இலவசமாக உணவு தருவது அங்குள்ள மக்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது அமெரிக்க நாட்டில் உள்ள வாஷிங்டன் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் கலந்து கொண்ட கோடீஸ்வரர் ஒருவர் அங்கு படித்த சுமார் நானூற்றி முப்பது மாணவர்களின் ரூபாய் இருநூத்தி கோடியை தானே அளிப்பதாக அறிவித்தார் இதனால் மாணவர்கள் உட்பட்ட கல்லூரி நிர்வாகத்தினர் இன்பு அதிர்ச்சி அடைந்தனர் வணிகச் செய்திகள் நாட்டின் அதிக வருவாய் எட்டும் நிறுவனங்களில் அரசின் இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பின்னுக்கு தள்ளி முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது நேற்றைய நிலவரப்படி மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 205 ஐந்து புள்ளிகள் சரிவுடன் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தாறு புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது தேசிய பங்குச்சந்தை நிப்டி அறுபத்தி புள்ளிகள் சரிவுடன் பதினோராயிரத்தி புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது நேற்றைய பங்குச்சந்தையின் முடிவில் சென்செக்ஸ் நிப்டி முறையே மூன்று மற்றும் மூன்று என புதிய உச்சத்துடன் நிறைவு பெற்றது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் கடந்த மாதம் தோகாவில் நடந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் எண்ணூறு மீட்டர் பிரிவில் தங்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்து இவருக்கு நாடு முழுவதிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்நிலையில் கோமதி தடை செய்யப்பட்ட ஸ்டெராய்டு போன்ற பொருட்களை பயன்படுத்தியதாக டெக்கன் ஹெரால்ட் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது முந்தைய உலகக்கோப்பை தொடரை விட தற்போதைய தொடர் சவாலாக இருக்கும் என்று தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார் மகேந்திர சிங் தோனி என்னும் ஜீனியஸ் இந்திய அணியில் இருக்கிறார் என பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் ஜாஹீர் புகழாரம் சூட்டியுள்ளார் சொந்த சகோதரியை மிரட்டியதால் தான் தன் உறவு குறித்து வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானேன் என்று இந்திய தடகள வீராங்கனை டுட்டி சந்த் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்